வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு குவாத் லூபே பிரெஞ்ச் குடியேற்ற ஆண்டு ஜார்ஜ் வாஷிங்டனை கடத்த திட்டமிட்டதற்காக அவரது மெய்பாதுகாவலராக இருந்த தாமஸ் ஹென்கி என்பவர் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி ஆண்டு விக்டோரியா ரா ஐக்கிய ராஜ்யத்தின் அரசியாக முடிசூட்டி கொண்டார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அடல்ஃப்ட் சாக்ஸ் என்பவர் செக்ஸ்போனுக்கான காப்புரிமத்தை பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உலகின் முதலாவது நாய் வரலாற்று பதிவுகளில் உறுதிப்படுத்தப்பட்ட நாய்கண்காட்சி இங்கிலாந்தின் நியூ நகரில் நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அமெரிக்க தொழிலாளர் நாள் அமெரிக்காவில் அதிகாரப்பூர்வ விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பனாமா கால்வாயின் உரிமைகளை கொலம்பியாவிடம் இருந்து பெறுவதற்கான அதிகாரங்களை அரசுத் தலைவர் தியோடர் ரூஸ்வெல்த்துக்கு ஐக்கிய அமெரிக்க சட்டமன்றம் வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு நார்ச் என்ற டென்மார்க் நாட்டு பயணிகள் கப்பல் வடக்கு அட்வாண்டிக் பெருங்கடலில் சிறிய திட்ட ஒன்றுடன் மோடி மூழ்கியதில் ஆறுநூத்தி பேர் கொல்லப்பட்டனா் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெர்சாய் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது இதன்படி ஜெர்மனிக்கும் நேச அணிகளுக்கும் இடையில் நடைபெற்று வந்த முதலாம் உலக போர் முடிவுக்கு வந்தது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 மாநிலம் வட சீன பகுதியில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ருமேனியாவிடம் இருந்து மால்டோவாவை சோவியத் ஒன்றியம் கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொரிய போரின் போது சியோல் நகரம் வடகொரிய படையினரால் கைப்பற்றப்பட்டது இந்த போரின்போது ஒரு லட்சத்திற்கும் அதிகமான கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இதே போரின்போது கொரிய மக்கள் ராணுவம் சியோல் தேசிய பல்கலைக்கழக மருத்துவமனையில் நடத்திய தாக்குதலில் ஏழுநூறு முதல் தொள்ளாயிரம் பேர் வரை படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு போஸ்னான் என்னும் பகுதியில் ஹெச் சிபி என்ற நிறுவனத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் போலந்து மற்றும் ஐரோப்பாவைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கங்களுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தினர் 19.64, தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மால்கம் எக்ஸ் ஆப்பிரிக்க அமெரிக்க ஒற்றுமை அமைப்பை தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு டெஹ்ரானில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் இஸ்லாமிய குடியரசு கட்சியின் 73 அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உலக ராணுவ வரலாற்றில் முதல் முறையாக பொதுமக்கள் மீது ரசாயன தாக்குதல் நடைபெற்றது ஈராக் விமானங்கள் ஈரானின் சர்டாஸ்ட் பகுதியில் இத்தாக்குதலை நிகழ்த்தின இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஈராக்கில் இடைக்கால அரசிடம் ஆட்சி கையளிக்கப்பட்டது அமெரிக்கா தலைமையிலான ஆட்சி முடிவுக்கு வந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹோண்டுராசின் அரசு தலைவர் மானுவேல் செலாயா ராணுவ புரட்சி மூலம் பதவியில் இருந்து அகற்றப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துருக்கி இஸ்தான்புல் விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் நாற்பத்தி இரண்டு பேர் பலியானார்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அலெக்சிஸ் கார்ல் நோபல் பரிசு பெற்ற பிரான்ஸ் மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தாவீது அடிகள் ஈழத்து தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாண்டோ சின்னப்பதேவர் தேவர் திரைப்பட தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பி வி நரசிம்மராவ் இந்தியாவின் ஒன்பதாவது பிரதமர் ஆயிரத்தி 37. ஏழாம் ஆண்டு எஸ் எஸ் கணேச பிள்ளை இலங்கை வானொலி மேடை நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு சி சிவமகராஜா இலங்கை ஊடகவியலாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கர்பால் சிங் மலேசிய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு முகமது யூனிஸ் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற வங்காளதேச பொருளியலாளர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாரியப்பன் தங்கவேலு தமிழக இந்திய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 அ க லோகித் தாஸ் இந்திய இயக்குனர் மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே